திரு வாஞ்சியம் சுவாமி திரு வாஞ்சியநாதர் திருவடி போற்றி தேவி திரு வாழவந்த நாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் இருநூற்று திருப்பதிகம் இது திருச்சி நிணம்புலம் கொன்றே மதமத்தம் எரு கொடு டையில் பொலிவித்த பூராணன வன்னி கொந்தை மத மொத்தம் ரிவண்டி செய் செய் திருவாஞ்சியம் என்னையால் உடையான் இடமாக முகந்ததே தென்னென்றே பரிவண்டி செய் செய் திருவாஞ்சியம் என்னை காலகாலர் கரிதானடம் ஆடுவர் மேலர் வேலை விட உண்டு இழுகின்ற மிடத்தினர் ததன மாலை கோலமதி மாடம் மண்ணும் திருவாஞ்சியம் திருவாஞ்சியம் திருவாஞ்சியம் ஞானம் வந்து பணிய பொலிக்கோயில் நயந்ததே காலகானரு திருவாஞ்சியம் நயந்தனே மானடமாடுவர் திருவாஞ்சியம் நயந்தனே நயந்தனே நயந்தனே மேவில் ஒன்ற விவுற்றை இரண்டினரு மூன்றுமாய் நாவின் நானர் உடல் அஞ்சினரு ஆறு ஏழு மோசையரு தேவில் எட்டிருவாஞ்சியம் மேவிய செல்வனார் திருவாஞ்சியம் மேவிய செல்வனார் மேவில் ஒன்றர் பிரிவுற்றை இரண்டினர் மூன்றுமாய் நாடரு உடல் அஞ்சினரு ஆறு ஏழ்வோ செயரு தேவில் எட்டரு திருவாஞ்சியம் மேவிய சொல்வனார் பாவம் தீர்ப்பரு திருவாஞ்சியம் மேவிய செல்வனார் பாவம் தீர்ப்பர் பழி போக்குவரு தம் அடியார்கட்கே திருவாஞ்சியம் மேவிய செல்வனார் தம் அடியார்கட்கே பாவம் தீர்ப்பரு பழி போக்குவரு ஆ ஆ சூலம் ஏந்தி வளர்க்கையினறு மெய் சுவந்தாகவே चालனல்ல பொடி பூது버 நல்ல பொடி பூது버 நல்ல பொடி பூது버 பேசுவர் மாமறை மாமறை பேசுவரு பொடி போதுவரு சீலம் ஏவும் புகழால் பெருகும் திருவாஞ்சியம் புகழால் பெருகும் திருவாஞ்சியம் ஆலம் கொண்ட அடிகள் இடமாக அமர்ந்ததே அடிகள் இடமாக அமர்ந்ததே கையிலங்கும் மறியந்துவர் காந்தளம் செத்தவர் கையல் பாகம் உடையார் அடையார் பூரம் செத்தவர் செய்ய மேனி கரியம் மிடத்தார் செய்யமேனி கரியம் மிடத்தார் திருவாண்டி ஐற்பாதம் அடைமார்க்கு அடைய ஆறு நோய்களே செய்ய மேனி கரியம் மீடற்ற திருவான் செய்யத்து ஐயர் பாதம் அடைமார்க்கு அடைய ஆறு அரவம் பூண்பரு அணியும் சிலம்புவார்க்க அகந்தொருங் இரவில் நல்ல பலிபேணுவரு அறவம் பூண்பரு அணியும் சிலம்பு ஆகந்தொரும் இரவில் நல்ல தலி பேணுவரு நானிலரு நாமமே பரவுவார் வினை தீர்க்க நின்றார் திருவாஞ்சியம் மருவியேத்த மடமாதோடும் என்ற ததர திருவாஞ்சியம் மருவியேத்த மடமாதோடும் நின்ற எம்மைந்தரே விண்ணிலான பிறை சூடுவரு பிறை சூடுவரு தாழ்ந்து விளங்கவே கண்ணினால் அனங்கன் உடலம் பொடியாக்கினார் ஆன பிறை சூடுமர் தாழ்ந்து விளங்கமே கண்ணினால் அனங்கம் குடலம் பொடியாக்கினார் பண்ணிலான இசை பாடல் மல்கும் திருவாஞ்சியத்து இசை பாடல் மல்கும் திருவாஞ்சியத்து அன்னலாரதம் அடி போற்ற வல்லார்க்கு இல்லை அல்லே திருவாஞ்சியத்து அன்னலாரதம் அடிபோற்ற வல்லு அல்லலே இல்லை அல்லலே இல்லை அல்லலே இல்லை மாடம் நீடு கொடி மன்னிய மாடம் நீடு கொடி மன்னிய தென் தென் இலங்கைக்கு வாடி ஊட வரையால் அன்று அருள் செய்தவரு இலங்கைக்கு மண் வாடி ஊட வரையால் அன்று அருள் செய்தவரு அருள் செய்தவர் வேட வேடரு திருவாஞ்சியம் மேவிய வேந்தரை பாட நீடும் மனத்தார் வினைப்பற்று அறுப்பார்கள் திருவாஞ்சியம் பாட நீடும் மனத்தார் வினைப்பற்று அறுப்பார்கள் செடிகள் நோயின் அடையார் திறம்பார்ரு தீவினை கடிய குற்றமும் கண்டு அகலும் புகழ்தான் வரும் நெடியமாலோடு அயஞ்சியத்த நின்றார் திருவாஞ்சியத்து அடிகள் திருவாஞ்சியத்து அடிகள் ியத்து அடிகள் பாதும் அடைந்தார் செடிகள் நோயின் அடையார் திருவாஞ்சியத்து அடிகள் பாதும் அடைந்தார் திறம்பார் செரு தீவினை கடிய கூற்றமும் கண்டு அகலும் புகழ்தான் வரும் எடியமாலொடு அயன் ஏத்த நின்றார் திருவாஞ்சியத்துகே அடிகள் பாதம் அடைந்தார் அடியார் அடியார்கட் மே பிண்டமுண்டு திரிவார் பிரியும் துவராடையார் மிண்டர் மிண்டும் மொழிமையல்ல பிண்டமுண்டு திரிவார் பிரியும் துவராடைய மிண்டர் மிண்டும் மொழி மெய்யல்ல மெய்யல்ல மெய்யல்ல பொய்யிலை எங்கிறை வண்டு கண்டி மருவும் பொழில் சூழ்த்திரு வாஞ்சியத்து அண்டவானன் அடிக்கை தொழுவார்க்கு இல்லை அல்லனே ததரான திருவாஞ்சியத்து அண்டவானன் அடிக்கை தொடுவார்க்கு இல்லை அல்லலே இல்லை அல்லலே இல்லை அல்லலே இல்லை ஆன ஆனல் துன் தொழில் சென்றனையும் திருவாஞ்சியத்து என்றும் நின்ற இறையானை உணர்ந்தடி ஏத்தல சென்றல் தூங்கும் பொழில் சென்றனையும் திருவாஞ்சியத்து என்றும் நின்ற இறையானை உணர்ந்தடி ஏத்தல நன்றி காளி மரை ஞான தம்பந்த செல் தமிழ் நன்றி காளி மரை ஞான தம்பந்த செல் தமிழ் ஒன்று உள்ளம் அடயத் ஒன்று உள்ளம் உடைய அரவர் சம்பந்தம் செமிழ் ஒன்றும் உள் உடைய அடைவர்